ாளில்ல தன் அரசின் நிழலில் அல்லாஹும் நிழல் தருவான் ஒன்று நீதமான அரசர் இரண்டு அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் மூன்று பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர்கள் ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறும் நபர் ஆறு தன் வலதுகை செய்யும் செலவை ஒருவர் என்று நபிசல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் மூன்று ஒன்று